பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவனுக்கு புத்தி தெளிந்த அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு நானோ பசியினால் சாகிறேன் நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தீரன் அல்ல உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி நம்ம நாம் பார்க்கும்பொழுது ஒரு தனி ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்ந்த ஒரு மனுஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத நமக்கு எல்லாருக்கும் இந்த சப்ஜெக்ட் தெரியும் ஆனா அதே நேரத்தில் அவனுடைய புத்தி தெளிந்ததுதான் அந்த சம்பவத்தினுடைய முக்கியமான பகுதி புத்தி தெளிய வேண்டிய நேரம் இதுதான் புத்தி தெளியும் பொழுது ஒரு மனிதனுக்குள் ரெண்டு சம்பவம் நடக்கணும் ஒன்று தீர்மானம் இரண்டாவது செயல்படுதல் இன்னைக்கு நம்மள அநேகர் புத்தி தெளியும் பொழுது தீர்மானம் எடுப்போம் ஆனால் சூழ்நிலைகளில் நாம் அதை செயல்படுத்த மாட்டோம் அதுதான் நிர்பந்தமான நிலவரம் கத்திர எல்லாருக்கும் உணர்வை கொடுக்கிறார் ஆலோசனை கொடுக்கிறார் புத்திய கொடுக்கிறார் அவனுக்கு திரும்புறதுக்கு அவனுக்கு பல விதமான சூழ்நிலைகளை அனுகூலமாக்கி தருகிறார் வசனத்தின் மூலமாயோ இல்லாவிட்டால் அபிஷேகத்தின் மூலமாயோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தூதின் மூலமாயோ இல்லாவிட்டால் வேதத்தை வாசிக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விதத்தில் கத்தர் அவனுக்கு புத்தியை தெளிவிக்கிறதுக்காக கத்தர் கிரியுத்தி தெளிந்த போது அவன் சொறான் நான் போய் எங்க அப்பாட்டா சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டான் என்னை உங்களுடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தான் ஆனா தீர்மானம் எடுக்கிறது ரொம்ப சொல்லபோ இப்ப நீங்க வந்து ராபோஜன் எடுத்தாகணும் புது வருஷத்துக்குள்ள போயாகணும் அப்ப நம்ம என்ன செய்வோம் நம்ம உடனே ஆனா அதை செயல்படுத்தணும் அது கொஞ்சம் கடினமானது ஆனா இவனுடைய புத்தி தெளிந்த பொழுது இவன் முடிவு எடுத்தது அதை அப்படியே செயல்படுத்தினான் வாசியங்கள் இருபத்தி குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உண்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் எடுத்தது மாத்திர சொன்ன மட்டுமல்ல அப்படியே போய் செயல்படுத்திட்டான் அதான் ரொம்ப முக்கியம் இந்த சுத்திரிப்பு கூட்டங்கள் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாய அமையணும்னு சொன்னா நீங்க இந்த கூட்டங்கள்ல புத்தி தெளியறது மாத்திரமல்ல புத்தி தெளிந்து அதை என்ன செய்யணும் செயல்படுத்தணும் தப்பு அப்படின்னு என்ன செய்யணும் நிறுத்த பாவம் செய்ய மாட்டேன் என்று நல்லது பாவம் செய்யாம என்ன செய்யணும் உங்களை நீங்க கட்டு படுத்த மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்க முடிஞ்ச உடனே நெஞ்சிடணும் சூடோட சூடா மன்னிப்பு கேட்டுனும் ஒப்புரவாயிடணும் தமிழ்ல சொல்லுவான் அது பழங்கஞ்சி தான் புது வருஷத்துக்கு ரெண்டு நாள் இருக்கு மன்னிப்பு கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி போய் கேட்கலாம் இப்படில அவனுக்கு புத்தி தெளிஞ்சுட்டு உடனே அவன் அவன் உனக்குள்ள சிந்திச்சான் தகப்பனே நான் உனக்கு ரோதமாகவும் படத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் நான் வருவேன் உங்களை பார்ப்பேன் என்னை ஒரு கூலிக்காரனா என்ன செஞ்சுக்கோங்க வச்சுக்கோங்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புறப்பட்டான் எழுந்து இருபது அவசரம் வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி உடனே எங்க வந்துட்டான் அந்த இடத்துக்கு போயிட்டான் இதுதான் உண்மை இந்த கூட்டத்தில் நீ ஒப்புறவாகுவேன் சமாதானம் ஆகுவன் விட்டுக் கொடுப்பேன் நான் மன்னிச்சிடுவேன் மன்னிப்பு கேட்பேன் சரியாயிடுவேன்னு நீ தீர்மானம் பண்ண அதே ஜோரில் நீ எழுந்து புறப்பட்டு தகவலும் எடுத்துக்கொள்ளம் இல்ல இந்த கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வீணா போயிட்டு இருக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் நீங்க அதை செயல்படுத்தினாதான் கரெக்ட் அதனால ஆவியானவர் சொல்றாரு உனக்கு புத்தி தெளிஞ்சதுன்னா அதை செயல்படுத்து கத்தர் இரண்டாம் தீமத்தையும் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் படி கத்தர் நமக்கு தெளிந்த புத்தியை தான் கொடுத்திருக்கிறார் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அதனால தெளிந்த புத்தியுள்ள ஆவி இருக்கும் நீ அதை செயல்படுத்தி காட்டணும் நீங்க எல்லாரும் தீர்மானம் எடுத்துருப்பீங்க போய் உனக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு இதுல இன்னொரு பியூட்டி இருக்கு உனக்கு புத்தி தெளிஞ்சதுன்னா சூழ்நிலைய கத்தர் மாத்துவார் அதுதான் பெரிய பியூட்டி ஒரு முக்கியமான திட்டம் நீ மாற ஆரம்பிச்ச உடனே கத்தர்வாரு மாத்துவாரு விசுவாசிக்கிறீங்களா அடுத்த நாள் யாரு மாறனா அவன் சொல்லுங்க ஏசா மாறனான நீ மாறினா கத்தர் சூழ்நிலையை மாத்துவாரு இளையகுமாரன் மாறனா தகப்பன் போறதுக்கு வந்தான் இவன் போய் சேர்றதுக்குள்ள யார் ஓடி வந்தா இருபதாம் எழுந்து புறப்பட்டு வந்தான் அவன் தூரத்திலே வரும் போதே மனதுகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க வந்து அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அதெல்லாம் நீ பாக்காதி தெளிஞ்சு நீ தெளிவான முடிவு எல்லாம் வருவாங்க முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது இவன் புத்தி தெளிஞ்சு வர்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தகப்பன்னு ஓடி வந்த ஜபிச்சு அழுது கூச்சல் போட்டு என்னை ஆசிர்வீங்க ஆசிர் ஆசிர்வீங்கன்னு கேட்டு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில வந்தா இவன் வர்ற வேகத்தை விட யாரு வேகம் கூடிருச்சு அப்பொழுது ஏசா எதிர்கண்டு அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்த தீர்மானம் எடுத்த உண்மையா இருக்கணும் கத்திர சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவர் அவங்க என்ன பேசுவாங்களோ அவட்ட என்ன பேசின கவலைப்படாத மனசாட்சி சுத்தமா இருக்கணும் ஆனா ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும் இனிமே நான் அவனுக்கு விரோதமா பேச மாட்டேன் செயல்பட மாட்டேன் நான் என் வேலையை பார்த்து நான் போறேன்ட்டு போயிட்டே இருக்கணும் அதனால நமக்கு இன்னைக்கு தேவை இந்த வருஷத்தின் கடைசியில எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நம்முடைய புத்தி தெளியணும் ஒன்னு ரெண்டாவது புத்தி தெளிந்து நாம் எடுக்கிற பிரதிஷ்டைகளை செயல்படுத்தணும் நீங்கள் செயல்படுத்தினா கத்தரை அதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய அவன் ஏசாவையும் மாத்துவாரு தகப்பனையும் மாற்றுவாரு யாரையும் அனுசிவார் கத்தரால் மாற்றி முடியும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் புதுசாக ரசிக்கப்பட்ட புதுசில் ஒப்புரவாகுதலை பற்றி கேட்ட உடனே ராபோஜனத்துக்கு முன்னால் என் கிளாஸ் பையன் ஒருத்தனுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்துச்சு அவன்கிட்ட எப்படி ஒப்புரவாகுதுன்னு சொல்லி நான் யோசித்தேன் அவன் வீடு தெரியாது எப்படி போகிறது அவனை எப்படி பார்க்கறதுன்னு யோசிச்சுட்டு நான் சுத்தி கூட்ட முடிஞ்சு வீட்டுக்கு சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது அவன் எதிர வந்துட்டான் கத்தாகவே அவனை எதிரை கொண்டு வந்திங்கன்னு நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னேன் ஆனால் அவன் எதிர வந்தபோது மாம்சம் என்ன செய்யுது மன்னிப்பு கேட்க இடம் கொடுக்கல புத்தி தெளிங்கிடுச்சு இப்படி யோசிச்சுட்டே இருக்க அவனும் நீ சொன்னதுக்காக அவனை கொண்டு வந்த செய்ன் உடனே பட்டுன்னு வண்டி அவனை கூப்பிடுறது என்று திரும்பி பார்த்தா அவனை கத்தர் திரும்ப வச்சாரு அவன் என்ன செஞ்சான் திரும்பிட்டான் திருப்பி போய் நான் மன்னிப்பு கேட்டு அவனை என்ன செய்வாரு திருத்துவார் திரும்புவார் எல்லாம் செய்வார் தகப்பன்னு ஓடி வருவான் ஏசா ஓடி வருவானா கற்பனைல ஓடி வருவானா ஏசா வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்கிறது சரித்திரத்துல கிடையாது கற்பனைல கூட சிந்திக்க முடியாது கனவுல கூட ஆனா நடந்துச்சான் தெய்வத்தினுடைய வேலை தானியலின் புஸ்தகம் ஒரு ராஜாவுக்கு புத்தி தெளிந்தது அவன் புத்தி தெளியும் போது அவனுக்கு எப்படி நடக்குது பாருங்க நான்கு முப்பத்தி ஆறு அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என் ராஜ்ய பாலத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள் என் ராஜ்யத்திலே நான் எனக்கு கிடைத்தது புத்தி திரும்பி வந்த உடனே எதெல்லாம் வந்துருச்சு புத்தி தெளிஞ்சது சித்தம் தெளிந்த உடனே எது வந்துருச்சு என் ராஜ்யபாலம் வந்தது என் மகிமை வந்தது என் முகக்கலை வந்தது என் மந்திரிமார் பிரபுக்கள் வந்தார்கள் என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன் அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது நீ உன் புத்திய மட்டும் மாத்திப்பாரு உன்னைய கத்தரை ஆசீர்வதிப்பாரு தானியல் நான்கு முப்பத்தி ஆறு உன் புத்தி மட்டும் உனக்கு திரும்பி வரணும் கத்தர் உன நேசிச்சு இன்னைக்கு தெளிச்சு தெளி வச்சிட்டாரு இந்த கூட்டத்திலேயே நீ இழந்து போன எல்லாம் வந்துரும் ஏழு வருஷமா அதை இழந்திருந்தான் ஏழு வருஷங்கள் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய் மாடுகளை போல்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று வருஷம் ஏழு நகம் வளர்ந்து பரட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறி அவன் மனுஷனில் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் பிள்ளை மேய்தான் அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது அப்படி இருக்கும் பாருங்க உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கு தோட்டத்தை கட்டினவன் இன்னைக்கு உலக அதிசயத்துல ஒரு பேரில் எதுவும் இருக்கு தொங்கு தோட்டம் இருக்கு ஹேங்கிங் கார்டன் அப்படி உலக அதிசயங்கள் ஏழுல ஆரம்பத்தில் இருந்த உலக அதிசயங்கள் அதுவும் ஒன்னு அதை கெட்டது யாருதான் இவன் கட்டினான் எப்படி வல்லமையான ஒரு மனுஷனை அவன் பெருமை பாராட்டிட்டான் தள்ளி விட்டதுக்கு அவன் முகமெல்லாம் மாடு போல தின்னு தலைமை கழுகோட இறங்கு மாறி மாறி நகங்கள்லாம் பச்சி பறவைகளுடைய நகம் மாறி மாறி நடு ரோட்டில் சுத்திட்டு ஆகாய பணியில அவனுடைய சரீரம் நனைந்து காட்டுக்குள்ள கிடந்தான் ஆனால் புத்தி தெளிந்தபோது எப்படி இருக்கும் புத்தி தெளிஞ்சபோது பற்று எல்லாம எனக்கு ஆச்சரிய இரு கண்களை வானத்துக்கு ஏறடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் செய்யணும் இங்க வந்திருக்கிற எல்லாரும் புத்தி திரும்பி வரணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னது உன் கண்களை வானத்துக்கு நேராக என்ன செய்யணும் இப்போ ஏறெடுக்கணும் நான் கொஞ்ச நேரம் டைம் தருவேன் உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுங்கள் உன்னதமானவரை என்ன செய்யுங்க ஸ்தோத்தரியுங்கள் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை என்ன செய்யுங்க புகழ்ந்து மகிமைப்படுத்துங்க அப்போது என்ன வரும் உனக்கு புத்தி திரும்பி வரும் நீ எந்தெல்லாம் இழந்து போனியோ இழந்து போன எல்லாம் உனக்கு திரும்ப வரும் அப்படித்தான் பைபிள் சொல்லுது இழந்து போன எல்லாம் வரும் ராஜ்யபாரம் வரும் மகிமை வரும் முகக்கலை வரும் புத்தி வரும் எல்லாரும் கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கலாமா கண்ணை மூடலாமா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போலாம் ஒரு பத்து நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரே என் புத்தி எனக்கு திரும்பி வரணுங்க என் புத்தி எனக்கு தெளியணும் ஆண்டவரே நான் இருந்த அந்த பரிசுத்த ஜீவியத்துக்கு என்னை திருப்பி கொண்டு வரும் என்னுடைய அழைப்புக்கு திருப்பி கொண்டு வரும் என்னுடைய லட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் அந்த ஆரம்ப கால பிரதிஷ்டிக்கு என்னை கொண்டு வரும் எல்லாருக்கும் களை மூடுவோம் சரியாக நீங்கள் இந்த தேவ பிரசனத்தை உணரணும் சான்ஸை பயன்படுத்திக்கணும் கொஞ்ச நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்தி ஜபத்தை முடிக்கும் போது உனக்குள்ளே அந்த முகக்கலை வந்துவிடும் ஒன்றை மகிமை வந்துவிடும் கத்தர் ஒன் ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவார் அதிக மகத்துவம் உனக்கு கிடைக்கும் ஆதி நிலவரத்துக்கு நீ திரும்பி வருவாய் ஆதி ஜபம் உனக்கு வரும் ஆதி பிரதிஷ்டைகள் வரும் ஆதி விசுவாசம் வரும் ஆதி பரிசுத்தம் வரும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு தெய்வீக அன்பு உனக்குள்ளே கரை புரண்டு ஓடும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் மாற்ற வல்லவர் நீ சரியானால் உனக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சூழ்நிலைகள் மாறும் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கத்தர் செய்வார் உன் புத்தி தெளியட்டோம் உன் தகப்பன் நோக்கி வருவான் உன் புத்தி தெளியட்டோம் உன் சகோதரன் நோக்கி வருவான் உன் புத்தி தெளியட்டும் ஒன்றாட்சிய பாரம் ஒன்னை நோக்கி வரும் விசுவாசிக்கிறவங்க கண்களை முடி மூலங்கால் படிக்க சமூகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவன் முடிவெடுத்தது மாத்திரமல்ல ஓ அதை செயல்படுத்தினேகத்தாவேயா காச்சார் புத்தி தெளிந்த போது என்னன்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்தானே அதிகரே சுவிய சகோதரன் விழுந்து வணங்கி அவனை கட்டி சுவாமி சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் எங்களுக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேர் எல்லாரும் தீர்மானம் அருள் செய்யும் தீர்மானங்களை செயல்படுத்த அருள் செய்யும் எங்களுடைய ஜனங்கள் எங்களுடைய ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருடையும் புத்தி தெளிவிக்க முடிய ஜபிக்கிற மாண்டவரே புத்தியை தெளிவிக்கிற வல்லமை உண்டாகட்டும் ஆண்டவரே கிருபை உள்ள தேவனே இளையகுமாரனை மாற்றினவரே அவன் அந்த தீர்மானத்தை செயல்படுத்த உதவி செய்தவரே கதாசாவின் ஒப்புரவாக்கினே இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசம் இந்த ஒப்புரவாக்கலின் ஊழியம் ஓ ஜனங்களுக்குள் நடைபெறணுமே நீர் தண்டித்தீர் தள்ளி நீர் ஆனாலும் காலங்கள் நிறைவேறின பொழுது அவனுடைய புத்தியை திரும்ப கொடுத்து அவனுக்கு மகத்துவத்தை கொடுத்தீர் முகக்களைய கொடுத்தீர் சுகத்தை கொடுத்தீர் ஆரோக்கியத்தை கொடுத்தீர் விடுதலையே கொடுத்தீர் ராஜ்யவாதத்தை கொடுத்தீரே ஓ இன்றைக்கு தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளாய் கடந்து வருகிற ஒவ்வொருவருக்கு இழந்து போன சகல நன்மைகளையும் திரும்ப நிறைவாய் நீர் கட்டிட வல்லவா அவ எல்லா பகைகள் வைராக்கியங்கள் போகட்டு மாண்டவரே பகைகள் வைராக்கியங்கள் போகட்டு மாண்டவரே பகைகள் வைராக்கியங்கள் போகட்டும் Hallelujah Hallelujah Amen, Amen. Guru sitham seidhal parisuttam endre guru sitham seidhal parisuttam meldi tirusithu padiye parisuttam taru tirusithu padiye parisuttam ால் பாரிசுத்தம் என்று குரு சித்திரால் பாரி சொத்தம் என்று திரு சித்த பாரு சித்த பாரு சுத்த குரு சித்தம் சேரா பாரி sir sita pade hari sitam <Sessly> tar guru sitam seedaan <Sessly> parisutam enti guru sitam seedaan parisutam enti tiru sita pade hari sitam tar guru sitam seedaan parisutam enti guru sitam seedaan parisutam enti tiru sita pade எஸ் <laughs>